ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணயீத்தமத்து நமுன உச்ச அப்பம் பன்ம பரம் ஜன்ம விவஸ்வ் விஜயம் ம்மா பிரோவன் ஸ்ரீஷரிடம் அர்ஜுனன் இப்பொழுது ஒரு கேள்வியை கேட்குறான் இது சம்பந்தமாக அவதாரத்தோட தத்துவத்தை பகவான் உபதேசிக்க போகிறார் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்கிற கேள்வி இது தான் பவதா ஜென்ம அபரம் விவஸ்வதா ஜென்ம பரம் சூரியனுக்கு ஒரு பேர் விவஸ்வான் விவஸ்வான்கிற பேருனுடைய இது ஆறாம் வேற்றுமை விவஸ்வதா ஜென்ம சூரியனுடைய ஜென்மம் முந்தையது இந்த சிருஷ்டியின் தொடக்கத்தில் சூரியன் தோன்றியிருக்கிறான் இங்கே வந்து சூரியனை ஒரு உயிர் உள்ள அறிவுள்ள உலகத்தை நடத்தக்கூடிய ஒரு ராஜ வம்சத்தினுடைய முதல் கடவுளாக உபதேசிக்கப்பட்டிருக்கு அறிவுள்ள ஒரு தத்துவமாகத்தான் சூரிய பகவானை பார்க்குறோம் இந்த சோலார் டிஸ்க்கு இல்லை அதாவது சூரியனுடைய பிறப்பு முந்தையதுங்கிறான் அர்ஜுனன் விவஸ்வதகா ஜென்ம பரம் ஜன்ம அம் உங்களுடைய பிறப்பு வந்து பிந்தையது நீங்கள் இப்போ தான் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்திருக்கிறீர்கள் எனக்கும் சமமான வயசோடு இருக்கிறீர்கள் ம் ஆதவ் புரோக்தவான் இது ஏதது அஹம் கதம் விஜானியாம் ம் நீங்கள் ஆதவ் படைப்பின் துவக்கத்தில் புரோக்தவான் இந்த யோகசாஸ்திரத்தை இந்த கர்ம யோகத்தை உபாயமாக ஞானயோகத்தை இந்த வேத தர்மத்தை படைப்பின் தொடக்கத்தில் நீங்கள் உபதேசம் செய்தீர்கள் என்பதை ஏத்தத்து இதனை அகம் நான் நான்கிறது ஸ்லோகத்திலே நம்ம சப்ளை பண்ணிக்கணும் கதம் விஜா நியாம் நான் எப்படி அறிஞ்சிக்கிறது நீங்கள் சொல்கிறது சரியில்லைன்னு சொல்லலை அர்ஜுனன் படைப்பின் துவக்கத்தில் நீங்கள் எப்படி உபதேசம் பண்ணினீர்கள் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது இப்போ பகவானுடைய வார்த்தையில் அவனுக்கு கொஞ்சம் கூட ஸ்ரத்த குறையில பகவான் பொய் சொல்ல மாட்டாருங்கிறதுல அவன் தெளிவாக இருக்கான் ஆனால் எனக்கு புரியிற மாதிரி சொல்லி கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான் இந்த ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாேருக்கும் எளிமையாக புரியும் எல்லாருக்கும் வர்ற நியாயமான கேள்வி தான் எப்படி கிருஷ்ணர் சொல்லி கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்கும் தோணும் அதுக்கு கிருஷ்ணர் அழகாக பதில் சொல்ல போகிறார் இது மூலமாக அவதார தத்துவத்தை பற்றி சொல்ல போகிறார் இந்த ஸ்லோகங்களுடைய அடிப்படையில் தான் ஆதிசங்கரர் பகவத்கீதைக்கு முகவரை எழுதியிருக்கிறார் அதெல்லாம் நான் பிறகு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஆக அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்டிருப்பதனுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியை தான் அர்ஜுனன் கேட்டிருக்கிறான் அதற்கு பகவான் என்ன பதில் சொல்கிறாருங்கிறத நம்ம தொடர்ந்து படித்து சிந்தனை பண்ணுவோம் அர்ஜுன உவாச்ச அபரம் பன்ம பரம் ஜன்ம விவஸ்வத்திஜானியாம் மாத பிரோக்தவானி தீ எல்லோருக்கும் போகி பண்டிகை பொங்கல் மாட்டுப்பொங்கலுக்காக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நமக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகைனானே என்று பெரியோர்கள் சொன்னபடி தீமைகளெல்லாம் நீங்கட்டும் நன்மைகளெல்லாம் பெருகட்டும் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தினால நல்ல மழையெல்லாம் பெஞ்சு நல்ல பயிர்கள்லாம் விளைஞ்சு ஜனங்களுக்கு கால்நடைகளுக்கு எல்லோருக்கும் க்ஷேமங்கள்லாம் ஏற்படணும் ஷன்னோ அஸ்துத் திபதே சஞ்சதுஷ்பதேன்னு சாஸ்திரத்தில் பிரார்த்தனை பண்ணின மாதிரி நாலு கால் உள்ள பிராணிகளும் ரெண்டு கால் உள்ள பிராணிகளும் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கட்டும்னு